ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு அறிவிக்கின்றார்கள் நம் மார்க்கம் பற்றி எதையும் அறிந்தவர்களாக கூறினார்கள் அந்த இருவரும் நயவஞ்சர்களாக உள்ளனர் என்ற இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான கூறுகிறார்கள்